வணக்கம் நட்டினையின் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஆறாவது செய்தி சேவை ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் இருபத்தி நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தி வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவர் அறிமுகம் செய் ஞானப்பிரியன் போலி ஏடிஎம் கார்டுகள் தயாரித்து பல கோடிகள் மோசடி செய்து எண்பது நாட்களாக தேடப்பட்டு வந்த சந்துர்ஜி என்ற கைது செய்யப்பட்டார் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்து வரும் இரு நாட்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமான பழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பாரதி ராஜாவுக்கு அவர் பெற்ற முன் ஜாமீன் நிபந்தனை உத்தரவை நிறைவேற்ற நேரமில்லையா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கோயில் செலிகள் திருட்டு போவதை வேடிக்கை பார்க்க என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட என்றும் அரசுக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மணிப்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் எட்டு குழந்தைகள் பலியாகியுள்ளனர் நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது இதற்காக பிரத்யேக மொழிபெயர்ப்பாளர்கள் குழுவை நாடாளுமன்றம் நியமித்துள்ளது சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை திட்டத்தில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என் நிலம் என் உரிமை என்ற நடைப்பயணம் வருடங்களுக்கு பிறகு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மரண தண்டனையை அமல்படுத்துவதற்கு இலங்கை அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ஆப்கானிஸ்தானில் பாராக் மாகாணத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் ஐந்து பேர் பலியாகினர் பலர் காயமடைந்துள்ளனர் தாய்லாந்தில் தாம்லோங் குகையில் சிக்கிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மற்றும் அவர்களது பயிற்சியாளர்கள் என அனைவரும் சவாய்க்குழமை மீட்கப்பட்டனர் என்னை மிரட்டும் நோக்கிலேயே ரிவாரியில் உள்ள என் சகோதரி மருத்துவமனையில் வருமான வரி சோதனை வருகிறது என்று ஸ்வராஜ் இந்தியா கட்சியின் தலைவர் யோகேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார் நிதிக்கல்வி தேசிய மையத்துக்கு தலைமை செயல் அதிகாரி பதவிக்குரிய நபர்களை ரிசர்வ் வங்கி தேடத் தொடங்கியுள்ளது தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்திய பங்குச்சந்தைகள் உயர்த்துவருகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் விவசாயம் லாபகரமான தொழிலாக இல்லை என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரையிறுதி வெற்றியை குகையிலிருந்து மீட்கப்பட்ட தாய்லாந்து சிறுவர்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று பிரான்ஸ் வீரர் போக்பா நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் ரஷ்யாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து இரண்டாயிரத்தி பதினெட்டின் அரையிறுதிப் போட்டியில் பெல்ஜியம் அணியை ஒரே ஒரு கோல் போட்டு ஒன்றுக்கு பூஜ்யம் என்று பிரான்ஸ் வெற்றி பெற்று இறுதி போட்டிக்குள் நுழைந்தது ஸ்டீவ் ஸ்பீல்பர்க் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளியான இண்டியானா ஜோன்ஸ் த ரைடர்ஸ் ஆஃப் த வார்க் திரைப்படம் உலகமெங்கும் பெரும் வெற்றி பெற்றது தொடர்ந்து இண்டியானா ஜோன்ஸ் பைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி வெளியாகிறது தமிழ் சினிமாவின் இயக்குநர்கள் வரிசையில் தனக்கென தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள இயக்குநர் பாலா நேற்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார் பாலாவின் பிறந்தநாளை ஒட்டி நெட்டிசன்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இயக்குனர் ப ரஞ்சித்துடன் அரசியல் சமூகம் திரைப்படம் குறித்து பேசியதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் நேற்று வெளியாகியிருக்கும் பிக்பாஸ் புரமோவில் மகத்தும் பாலாஜியும் கோபத்துடன் சத்தமாக சண்டையிட்டுக் கொள்வது போல காட்டப்பட்டுள்ளது இத்துடன் நெற்றினையின் இன்றைய செய்திகள் இருக்கின்றன நன்றி வணக்கம்